நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு அக்டோபர் 22 ரெண்டு நம்ம சூரிய மண்டலத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ இந்த கிரகங்களில் சூரியன்கிட்ட இருந்து ரெண்டாவது கிரகமாக இருக்கிறது வெள்ளி அப்படிங்கிற வீணஸ் கிரகம் நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு கிரகங்கள்ல தான் வீணஸ் கிரகம் இன்னொன்னு மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகம் இப்போ இந்த வீணஸ் கிரகத்தை பத்தி நம்ம அஞ்சல் தலை தகவல்ல ஏன் இப்ப பேசுறேன் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க காரணம் இருக்கு காரணம் இல்லாம இந்த டாபிக் எடுக்க முடியாது இல்லையா அதுதான் வீணஸ் கிரகத்துக்கும் நம்ம இன்னைக்கு அஞ்சல் தலைக்கும் சம்பந்தம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பேசி தெரிஞ்சுக்கோமா சோ நம்ம அஞ்சல் தலை இன்னைக்கு நம்மளை சூரிய மண்டலத்துக்கு அதாவது சோலார் சிஸ்டத்துக்கு அழைச்சிட்டு போக போகுது ஓகே போலமா சூரிய மண்டலத்துக்கு கிளம்புங்க கிளம்புங்க ஓகே நம்ம இந்த உலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆகட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் ஆகட்டும் வானியல் அதாவது நம்ம சூரிய மண்டலத்தை பத்தி ஆராய்ச்சி மேற்கொண்ட நாடுகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதுல ஒன்று அமெரிக்கா இன்னொன்னு சோவியத் யூனியன் அப்படின்ட்டு அழைக்கப்படுற ரஷ்யா இந்த ரெண்டு போட்டி போட்டு விண்வெளி ஆராய்ச்சி நடத்தினாங்க அப்படி அவங்க விண்வெளி ஆராய்ச்சி செஞ்ச கிரகத்துல ஒண்ணுதான் வீணஸ் கிரகம் ஒரு கிரகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னாலே என்ன ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த கிரகத்துல எந்த மாதிரியான அட்மாஸ்பியர் அதாவது காற்று மண்டலம் இருக்கு அந்த கிரகத்தில் இருக்கிற வெப்பநிலை அதாவது டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்கு அழுத்தம் அதாவது காற்று அழுத்தம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு இப்படிப்பட்ட அளவுகளை தெரிஞ்சுக்க முற்படுறதோட மட்டுமல்லாம அந்த கிரகத்தோட மேற்பரப்பு எப்படி இருக்கு அங்க ஏதாவது மினரல்ஸ் ஏதாவது இருக்கா இப்படி இதை பத்தியெல்லாம் கூட ஆராய்ச்சி செய்யத்தான் ஆள்ல்லாத விண்கலங்களை அனுப்பியும் ஆராய்ச்சியாளர்களோட விண்கலங்களை அனுப்பியும் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் சோவியத் யூனியனோட ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வருஷம் வீனஸ் கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கின ஒரு மிஷன் தான் வெனேரா அப்படிங்கிற விண்வெளி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வெனேரா ஒண்ணு அப்படிங்கிறே அதாவது ஒரு லட்சம் கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த விண்கலம் அதாவது இந்த வெனேரா ஒன்னு அப்படிங்கிற விண்கலம் செயல் போச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திரும்பவும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல நடந்தது தோல்வியிலையும் ஒரு வெற்றியா இது பார்க்கப்பட்டது இதுக்கு நடுவுல அமெரிக்காவும் வீணஸ் கிரகம் பத்தி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சோவியத் யூனியன் நாடு தன்னோட ஆராய்ச்சியில கொஞ்சம் கூட கைவிடாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல திரும்பவும் வெனேரா மூணு அப்படிங்கிற விண்கலத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வெனேரா நாலு அப்படிங்கிற விண்கலத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெனேரா 5 அப்படிங்குற விண்கலத்தையும் இப்படி ஒவ்வொரு வருஷமும் வீணஸ் கிரகம் பத்தின ஆராய்ச்சி தோல்வியில முடிஞ்சாலும் திரும்ப திரும்ப விண்கலங்களை அனுப்பிட்டே இருந்தாங்க சோவியத் யூனியன் இந்த வகையில அவங்களுக்கு கொஞ்சம் வெற்றி கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க அனுப்புன வெனேரா ஏழு அப்படிங்குற விண்கலத்தினால இந்த நிமிஷம் அதுக்கு போச்சு முயற்சியோட ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அனுப்பின விண்கலம் தான் வெனேரா ஒன்பது இந்த விண்கலம் வீணஸ் கிரகத்துல இறங்கி அங்க இருந்த பல தகவல்களை பூமிக்கு அனுப்பி வீணஸ் கிரகம் பத்தின ஆராய்ச்சி முழு வெற்றி பெற்றதுல விண்வெளி பயணத்தினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல தொடங்கப்பட்ட அதாவது வீணஸ் கிரகத்தை பத்தி சோவியத் யூனியன் ஆரம்பிச்ச ஆராய்ச்சிக்கு அவங்களுக்கு முழு வெற்றி கிடைச்சது 14 வருடங்களோட வருங்களோட விண்வெளி ஆராய்ச்சிக்கு வெற்றி கிடைச்ச தினம்தான் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் வருஷத்துல பெற்ற வெற்றியோட நிறுத்தாம வீனஸ் கிரகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் வரைக்குமே விண்கலங்களை அனுப்பி ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க சோவியத் யூனியன் ஆனா சோவியத் யூனியன் மாத்திரம் ஸ்டார்ட் பண்ண இந்த ஆராய்ச்சியில அமெரிக்கா ஒரு காலகட்டத்திலையும் ஐரோப்பிய நாடுகள் ஒரு கட்டத்திலையும் ஜப்பான் ஒரு கட்டத்திலையும் சேர்ந்து ஆராய்ச்சி நடத்திட்டு வராங்க கிர விண்வெளி ஆராய்ச்சி வெற்றியை கொண்டாட சோவியத் யூனியனோட அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலை நாம விண்வெளி ஆராய்ச்சி அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் ஸ்பேஸ் மிஷன்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் வீனஸ் மிஷன்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்